ம பூர்ணம் சச்சிதானந்திரேவார திவ்வமூம் சச்சிதானந்திரேவார ஊர்வம் அதுசுன்னு அர்த்தம் ஊர்தம்னா மேலேன்னு அர்த்தம் அதான்னா கீழேனு அர்த்தம் எல்லா பக்கமும் நிறைஞ்சிருக்கிறதுங்கிற வார்த்தையை இப்படி யூஸ் பண்ணுற பூர்ணம்னா நிறைந்திருக்கிறது குறுக்கிலும் மேலும் கீழும் அது நிறைந்திருக்கிறது தூய உணர்வு சைத்தன்யம் சுத்த சைத்தன்யம் ஆகாஷத்துக்கும் அதிஷ்டானம் அது நிறைந்திருக்கிறது இந்த விலங்குகளெல்லாம் குறுக்க வளர்கது பூனை நாயி புலி பசுமாடு எல்லாம் நாலு கால் பிராணியெல்லாம் குறுக்க விளர்றது அதுக்கு அதையும் தெரியக்குன்னு சொல்லுவோம் தெரியக்குன்னா இந்த இடத்துல குறுக்கன்னு அர்த்தம் இப்படி ஊர்துவம்னா மேலே அத கீழே எல்லா பக்கமும் அர்த்தம் சர்வகதத்துவம் சொல்லப்பட்டிருக்கு சர்வகதத்துவம்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 சித்துன்னா அது என்னது சத்துங்கிறது எதுன்னா எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறதுங்கிறத குறிக்கிறதுக்காக சத்து அது ஜடமல்லங்கிறத குறிக்கிறதுக்காக சித்து அது அறிவுள்ளது உணர்வானது அப்படின்னு அறிவே அது அறிவு உள்ளதுன்னு சொல்லக்கூடாது அறிவே அது உணர்வே அது ஆனந்தம் ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் இருக்கோம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கோங்கிறது நமக்கு உணர்வாக இருக்குது அதனால தான் அது வந்து முழித்த உடனே சொல்ல முடிகிறது ஆழ்ந்த உறக்கத்தில் எதோடையும் தொடர்பு இருக்கிறதுனால ஆனந்தம் அப்படி புரிஞ்சுக்கணும் ஆக சச்சிதானந்தம் அப்புறம் அத்வயம் அத்வயம்னு சொன்னால் இரண்டற்றது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 ஆஹ அவங்க மித்யான்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதிஷ்டானம் சொல்கிறது இல்லை இந்த மித்தியக்கு அதிஷ்டானத்தை அவங்க சொல்கிறது இல்லை பிரம்மன் வந்து அசத்தியம் அவங்களுக்கு பிரம்மம் கிடையாது ஆஹ நிரதிஷ்டான மித்யாத்வம் பௌத்த நிரதிஷ்டான மித்யாத்வம் பௌத்த பொய்க்கு ஆதாரமான மெய் கிடையாது மெய் இல்லாமல் பொய் இல்லை அப்படிங்கிறது அத்வைத சித்தாந்தம் நம்ம சொல்கிறது என்ன சொன்னால் சொல்கிறோன்னா ஒன்று பொய்யா இருக்கணும்னா பொய்க்கு ஆதாரம் மெய் இருக்கணுங்கிறோம் அது அவங்க சொல்கிறது இல்லை பொய்ன்னு நிறுத்தின்னு விடுறாங்க இது மிச்சை இது உண்மை அல்ல அப்படின்னு அவங்க மதம் வந்து அசத்காதி மதம்னு பேர் அசத்காதி மதம்னா என்ன அர்த்தம்னா இல்லை சூன்யம் சூன்யம் நம்ம என்ன சொல்கிறோம் சூன்யத்துக்கும் ஆதாரங்கிறோம் சூன்யத்துக்கும் ஆதாரம் ஆக நாமரூபங்களுக்கும் நாமரூப அபாவத்துக்கும் ஆதாரம் பிரம்மம் சைதன்யம் எதுக்கு சொல்கிறேன் ந வித்தியதே துவைத்தம் இத்தி அத்வைத்தம் அவங்க மதம் ரெண்டாவதாக ஒன்று இல்லை அப்படின்னு நிறுத்து விடுறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் எதில் இரண்டாவதாக ஒன்று இல்லையோ அது அதுவைதம் எதில் இரண்டாவதாக ஒன்று இல்லையோ அது அதுவைதம் இது நுணுக்கம் எத்தின் துவை நிறைய தத் அதுவைத்தம் பம்ம இரண்டாவதாக ஒன்று இல்லை என்பது அதுவைதம் இது பௌத்தமத அதுவைதம்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 சூக்ஷ்மம் ஆனால் ரெண்டு மதம் புரிஞ்சா தானே தெரியும் பௌத்த மதமும் அத்வைத இது வேதாந்திகள் சொல்கிற அத்வைத்த மதமும் புரிஞ்சால் தானே தெரியும் அவங்களுக்கு வந்து சாஸ்திரப்பிரமாணம் இல்லாமல் கேவல பிரத்யக்ஷ அனுமானத்தை வச்சுன்னு சொல்கிறாங்க பௌத்தர்கள் வேத பிரமாணம் சாஸ்திர பிரமாணம் கிடையாது அவங்க வந்து க பிரத்யம் அனுமானம்ங்கிற ரெண்டு பிரமாணத்தை வச்சுக்கொண்டு ஜெகத் மித்யாத்வத்தை நிச்சயம் பண்ணுகிறாங்க நம்ம வந்து ஜகத் மித்யாத்வ நிச்சயத்துக்கும் பிரம்மசத்தியத்துவ நிச்சயத்துக்கும் ஸ்ருதிப்பிரமாணத்தை அடிப்படையாக வைத்திருக்கிறோம் ரொம்ப ரொம்ப பெரிய வித்தியாசம் பார்க்குறதுக்கு சாதாரணமாக தோணும் பெரிய வித்தியாசம் இருக்குது சரி அத்வயம் அத்வயத்துக்கு அர்த்தம் சொல்லியாச்சு துவயம் அத்வைத்தம்னு இல்லையே அத்வயம்னு சொன்னால் ரெண்டும் ஒன்று நயம் அைத்தொலலாம் யு சொல்ல அத்வெய் அஹ் த்தி ஊர்வம் அது பூர்ணம் சச்சிதானந்தம் அயந்தம் அனந்தம் நனர்த்தம் எல்லையற்றது அபரிச்சி லிமிட்லெஸ் காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாதது அப்படின்னு அர்த்தம் தேசத்த காலத்த வஸ்துத பரிட்சேத ரஹிதா அப்படின்னு அர்த்தம் ஆக இடத்தாலும் காலத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாதது எல்லா இடமும் காலமும் பொருளும் அதில் இருக்கிறது அதில் கற்பிக்கப்படுகிறது கயிற்றில் பாம்பை போல நித்தியம் நித்தியம்னா காலத்தை கடந்தது யாண்டும்ம் சொவது நித்யம்னு சொன்னால் அர்த்தம் எல்லா காலத்திலும் இருப்பது இல்லாட்டி காலத்தை கடந்தது காலமே அதில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது எது தத் பிரம்மேத்யவதாரயேத் எது தெரியகூர்தத்பூர்ணம் எது சச்சிதானந்தம் எது அத்வயம் எது அனந்தம் எது நித்தியம் அப்புறம் இன்னொன்று இருக்குது ஏக்கம் ஏக்கம்னா அசூன்யம்னு போட்டுக்கணும் அசூன்யம் பௌத்த மதம் வந்து அசத் கியாதி மதம் நம்ம மதம் வந்து அநிர்வச்சனீய கியாத்தி மதம் அசத்யாத்தின்னா என்ன அர்த்தம் இல்லாதது தான்ப்பா இருக்கிற மாதிரி தெரிகிறதுனா நம்ம என்ன சொல்கிறோன்னா அது இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குன்னு சொல்ல முடியாது அது வந்து அனிர்வச்சனீயம் அன்எக்ஸ்பிளைனபிள் எது இந்த இப்போ இந்த க அலைங்கிறதும் கடல்ங்கிறதும் தண்ணீர் மூணு சொற்கள் இருக்குது இந்த அலை கடல் தண்ணீர் மூணு சொற்கள் இருக்குது பொருள் எத்தனை இருக்குது ஒன்று தான் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் இந்த அலைங்கிற சொல்லும் கடலுங்கிற சொல்லும் நம்ம விவகாரத்துக்காக யூஸ் பண்ணுறோம் அப்போ இந்த அலைங்கிற சொல்லும் கடல்கிற சொல்லும் இருப்பற்ற சொற்கள் அதை நாம் வந்து அனிர்வச்சனீயம்ங்கிறோம் ஏதோ விவகாரத்துக்காக சொல்கிறோம் அனிர்வச்சனீயாதி அது இல்பொருளாக உள் பொ உள் பொருளான்னா அதுக்குத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் இல்லைன்னா விளங்காது இருந்தால் அறிவுக்கு நீங்காது இருந்தால் அறிவால் நீக்க முடியாது அறிவால் நீக்க முடியாததால் இல்லை அறிவால் நீக்கப்படுவதற்கு முன்னால் அனுபவிக்கப்படுவதால் இருக்கிறது இல்லையா அறிவால் நீக்கப்படுவதால் இப்போ காணல் நீர் எடுத்துக்கங்களேன் காணல் நீர் வந்து இருக்கா இல்லையான்னு கேட்டால் என்ன சொல்கிறது அறிவுக்கு இல்லை கண்ணுக்கு இருக்கு அதுதான் அநீர்வச்சனியம்னு பேர் இருக்கிறதென்றும் சொல்ல முடியாது இல்லை என்றும் சொல்ல முடியாது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 ஆஹ எதுக்கு இது சொல்கிறோன்னா ஏக்கம்னு சொன்னதுக்காக சொன்னேன் அசூன்யம் சு அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க சூன்யங்கிறாங்க பௌத்தர்கள் என்ன சொல்கிறாங்க ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க நம்ம சூன்யம்னு சொல்கிறது இல்லை சைத்தன்யம் பிரம்ம இருக்குது அப்படின்னு சொல்றோம் தத் பிரம்மேத்யவதாரயேத் அதை பிரம்மம் நன்கு புரிந்து கொள்வாயாக மனதில் தரிப்பாயாக அவதாரயேத் நன்கு கவனமாக இந்த உண்மையை உயித்து உணர்வாயாக நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு இதை நீ நன்றாக புரிந்து கொள்வாயாக அ